வணக்கம் ஏப்ரல் 25 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. QR-SAM என்ற ஏவுகணை ஒடிசா மாநிலத்தில் உள்ள சண்டிப்பூரில் சோதனை செய்யப்பட்டது இரண்டு இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது மூன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உடனான சந்திப்பு வியட்நாம் நாட்டில் நடைபெற்றது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 இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று வாழ்வில் சந்தித்ததும் சாதித்ததும் என்ற நூலை எழுதியவர் யார் இரண்டு கேலோ இண்டியா என்ற பெயரில் செல்லிட செயலியை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் மூன்று பி வி தேசிய தலைவர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டது நான்கு மாநில சுகாதார இயக்குநர் சங்கத்தின் இயக்குநராக இருந்து ஐ ஆக பதவி உயர்வு பெற்ற முதல் பெண் யார் மீண்டும்